பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கத்திரத்தை பேசுறதற்கு தன்னுடைய மனதை தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை அவனுக்கு சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் நியாய அவனுக்கு தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை தன்னுடைய மனதின் ஐயங்களை சந்தேகங்களை கத்தடைய சமூகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தபோது அதை அப்படியே அவனுடைய வேதனையெல்லாம் அப்படியே டேரக்டாக சொன்னான் அவனுக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவனுக்கு கத்தர் தன்னோடு இருந்தால் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு இருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் கத்தர் நம்மோடு இருந்தால் எங்களோடு இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவனுக்கு ஆண்டவர் தன்னோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச இருந்துச்சு ரெண்டாவது அற்புதங்கள் நடக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு மூணாவது நமக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு துக்கம் இருந்துச்சு ஒப்புக் கொடுத்துட்டாரே ஒப்பு கொடுத்துட்டாரே ஒப்பு கொடுத்துட்டாரே நம்ம இப்படி ஆண்டவர் இப்படி விட்டு விட்டுட்டாரே அப்படிங்குற ஒரு வேதனை இருந்துச்சு முதலாவது கத்தர் நம்மோடு இருக்கிறது முக்கியமான ஒரு பகுதி தாவித்து சொல்லுகிறான் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொக்கு பயப்படையன் காரணம் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறது அதனால நான் பயப்பட மாட்டேன் அந்த ரூட்ல போயிட்டாலும் நான் வெளியே வந்துடுவேன் அப்போ தேவன் நம்மோடு இருக்கிறார் இருந்தால் இருப்பாரானால் அநேக என்னென்னு நினைக்கிறாங்கன்னா தேவன் தன்னோடு இருந்தால் பெரிய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கணும் தேவன் உன்னோடு கூட இருந்தால் உன்னை புடமிடுவார் உன்னை நடத்துவார் உன்னை சுப்பார் உன்னை கண்டிப்பார் உணர் உன்னை உணர்த்துவார் உன்னை உயர்த்துவார் ரெண்டு பகுதியும் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையோட கூட இருந்தா ரெண்டு காரையும் நடக்கும் அவன் தப்பு செய்யும் என்ன செய்வார் சிர்சிப்பாரு உணர்த்துவார் சத்தம் விடுவார் நடக்கும் இல்லையா அதே நேரத்தில் அந்த தகப்பன் கூட இருந்தால் பொல்லாப்புகளுக்கும் விளக்குவார் அந்தகார வல்லமையை தொட விட மாட்டான் யாருக்கிட்ட வர விடாமல் செய்வான் இவன் நான் ரெண்டு பகுதியும் இருக்கு இவங்க நினச்சது என்னென்னா கத்தர் தங்களோடு இருந்தால் அற்புதங்கள் மட்டும்தான் நடக்கும்னு நினச்சாங்க கத்தர் தங்களோடு இருந்தால் அடிப்பார் சரிப்படுத்துவாருங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அதனால தான் கத்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கொஷின் பண்ணாங்க ரெண்டும் நடக்கும் கத்தர் உன்னோடு கூட இருந்தால் உன்னை கண்டிப்பார் உணர்த்துவார் உன்னை நியாயம் அதே நேரத்தில் உன்னை அவசியம் வந்தால் தொழில் மேல் சுமப்பார் உன்னை அழகாக ஆறுகளை கிடக்கும் போதும் உன்னோடு கூட இருப்பார் அக்னியில் நடக்கும்போதும் உன்னோடு கூட இருப்பார் அதனால் நம்ம இந்த நாட்களில் எனக்கு பிடிச்சது என்னென்னா அவன் கேட்குறான் உடனே கொஸ்டின் சான்ஸ் கிடச்சோடனே கேட்டான் கத்தர் எங்களோட இருந்தால் இப்படிலாம் நடக்குமா ரெண்டாவது கொஸ்டின் எங்கள் பிதாக்கள் சொன்னாங்களே எகிப்திலிருந்து அற்புதங்கள் நடந்துச்சுன்னு அந்த அற்புதம்லாம் இப்போ எங்கே ஏன் நடக்கக்கூடாது ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் சுகமாகுது எனக்கே சுகமாகக்கூடாது ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது எனக்கே அற்புதம் நடக்கக்கூடாது ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் கத்தர் யுத்தம் செய்தார்னு சொல்கிறான் எனக்காக ஏன் கத்தர் யுத்தம் செய்யக்கூடாது அவன் கேட்குறான் அப்படிப்பட்ட அற்புதங்கள் எங்கே அந்த கொஸ்டின் தான் அவனுக்குள்ள அற்புதத்தை செய்து நமக்கு கேச்சிக்கப்பட்ட நாட்களில் கத்துறவுங்களோடு பேசினாரு அந்த சத்தம் எங்க ரச்சிக்கப்பட்ட நாட்களில் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் எங்க எலிசா அந்த சால்வை எடுத்துக்கிட்டு வந்து கொஸ்டின் நடிச்சான் என்ன சொல்லுங்க என்ன சொன்னான் எளியாவின் தேவன் எங்கே ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பதினோரா 14 எங்கே அச்சாம்பாரு கேட்குறான் எளியாவின் தேவன் எங்கே ஏசூர் இடத்துல கேட்டார் உங்கள் விசுவாசம் எங்கே விசுவாசின்னு போர்டு போட்டு சுத்துறிய ஊழியக்காரன்னு சொல்றிய உங்கள் விசுவாசம் எங்கே ஆசைங்க ஏசு கேட்குறார் உங்கள் விசுவாசம் எங்கே நம்முடைய விசுவாசம் எங்க போயிடுச்சுனால இந்த நாட்கள்ல நமக்கு அற்புதங்கள் எங்கே அற்புதங்கள் நடக்கணும் தேவன் எங்களை சத்ருவின் கையில் ஒப்புக் கொடுத்துட்டாரே அப்படின்னு கத்துனான் எங்களை கைவிட்டாரே அது ஒரு ஜபம் கத்திரி தூதனுக்கு முன்பாக இல்லாவிட்டா கத்தருக்கு முன்பாக அவன் பண்ணின ஒரு ஜபம் கத்தர் எங்களோடு இருந்தால் இப்படி நடக்குமா கத்தருக்கு செய்த அற்புதங்கள் எங்கே நாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஜபம் கத்தாவே ஆரம்ப காலத்தில் என்ட்ட பேசினீங்களே எங்கள் சபையில் அற்புதமாக செஞ்சீங்களே நம்முடைய சபை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்ததுக்கு காரணமே அற்புதங்கள் தான் அற்புதம்னா நீங்கள் பாஸ்ட் ஏனஸ்ட் வீடியோ போட்டாங்க சபைகளில் சினிமா காட்டினாங்க தெரியுமா ஸ்க்ரீன் போட்டு காட்டினாங்க கொஞ்ச நாள் திருப்பி அது தப்புன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க அதாவது மெட்ராஸ் கன்வென்ஷன்ல பாச அந்த ஹீலிங் சர்வீஸில் அந்த ஹீல் பண்றதெல்லாம் என்னதே வெளியே வந்துச்சு ஒரே ஒரு வருஷம் அநேக இடத்துல போட்டு காண்பிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு ஜில்ல இது மற்ற சபை மாதிரி ஆகிடும் வேண்டான்னு சொல்லி அப்படி நிப்பாட்டாங்க அந்த அளவு ஹீலிங் நடந்துச்சு அந்த கயிறு கட்டிட்டா அதுக்குள்ள உழுந்த உட்கார்ந்தா போகுது பாசெல்லாம் சவால் விட்டு சுகமாக்கி இருக்கிறது யாரா இருந்தாலும் கொண்டு வந்து இறங்கி டச் பண்ணார் ஒரு கட்டத்தில் ஒரு கடையில் போய் போய் உட்காந்து நடந்துச்சான் ஒரு பிரதர் பயங்கரமா பிரசங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இருந்தாலும் சரி நீங்கள் கொண்டு வாங்க கத்தர் அற்புதமான விடுதலை கொடுப்பாருன்னு இவர் அவர் பேச விட்டுட்டு எல்லாரும் ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க ஜனங்கள்லாம் வந்து கூடியாச்சு கூடி ஜே ஜே ஜே நிற்குது இப்போ இவர் பார்த்தாராம் நீ இவ்வளோ பேசிட்டியில் அப்படி நீ தான் குணமாக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு தான் ஹீலிங் கிஃப்ட் இருக்குது இவர் மெல்ல எழுப்பி எங்கே போயிட்டாரு அந்த கும்பலரு இறங்கி மெல்ல நான் போய் ஒரு டீ போய் உட்காந்துட்டாரான் பாஸ்ட் ஏனஸ்ட் உட்காந்துட்டு இங்கே இவர் பேசி முடிச்சுட்டு எல்லா வியாதியஸ்தரும் வந்துட்டாங்களாம் இப்போ ஜெபிக்கிறதுக்கு பார்த்தா யாரை காணோம் இவரை காணும் இவர் போய் டீ கடையில் உட்காண்ட்டார் ஒரு ஓரத்தில் இப்போ அந்த பிரசங்கம் பண்ண ஒரு ஓடி வந்தாரான் ஏன்னா நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் நீ வா ஜம் பண்ணுன நான் தானே நீ தானே நீ போய் ஜெவம் நீ இவ்வளோ நேரம் ஜெவம் என்ன என்ன பிரசங்கம் பண்ண ஏகமாக்குறாருன்னு சொன்னில ஏசு விடுதலை ஆக்கிறாருன்னு சொன்னில போ நீ பேசுனதை செஞ்சு காட்டு அப்படின்னாறான் ஐயோ நீ டயவு செய்து வாங்கி சொல்லி கடைசியில் இழுத்துட்டு வந்தாரான் எழுதிட்டு வந்து தொட்டாராம் தொட்டவுடனே சுகம் அப்படி தான் சபைகள் வந்தது நமக்கு இவ்வளோ வேகமாக வந்ததுக்கு ஸ்பீடாக சபை வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணம் பாஸ்ட் அல்வின்லாம் ஊழியத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம தரக்குறைவாக பேசுவோம் அவர்கிட்ட வல்லமை நம்ம விசுவாக இப்போதைக்கு யார்டுமே இல்லை இல்லை அந்த அளவு அவங்கெல்லாம் வல்லமையை வெளிப்படுத்தியிருக்காங்க நேரடியான வல்லமை ஒரு கட்டத்தில் அவரை நெருக்கி தள்ளி ஜனங்கள் ரொம்ப தொட்டுரணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அந்த லெவலுக்கு வரும்போது இவர் கடைசியில் அவங்கள இவர் கீழே கீழே விழுந்துருவார் அடிபட்டுருன்னு சொல்லி இவரை காரில் ஏற்றிட்டாங்க காரில் ஏற்றின பிறகு அந்த ஜனங்கள் வந்து காரை தொட்டுறதுக்கு முட்டி மோதி காரை தொட்டாங்க காரை தொட்டவனுக்கெல்லாம் சுகம் உண்டாச்சும் அதாவது அந்த வல்லமே அவ்வளவு வெளியே வஸ்திரத்தை தொட்டவனுக்கு சுகமான மாதிரி பரிசுத்தவான்கள் போன காரை தொட்டவனுக்கு சுகமாக அந்தளவு அற்புதங்கள் நினைஞ்சுது நடந்தது பாஸ்டர் பால் போய் ஒரு குஸ்ரோகிக்கு சூசியேஷன் சொல்கிறார் அவன் ஐயா என்னை சுகமாக ஆண்டவர் சுகமாகக்கிட்ட நான் ஏற்றுக்கிறேன் கை வச்சு ஜெபிச்சாரான் அட் டைம் குஸ்டரோகம் சுகமாச்சு அவனுக்கு தான் முதல்ல யானசானம் கொடுத்தாரா ஆதாம்னு பேர் வச்சாரா என்ன முதல் விசுவாசின்னு சொல்லி எப்படி இருக்கும் அப்படி தான் அற்புதங்கள் நடந்துச்சு அதிசயங்கள் நடந்துச்சு போன இடங்கள்லாம் அற்புதங்கள் போன இடங்கள்லாம் அதிசயங்கள் நல்ல நம்முடைய ஜன பாஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ பிரைட்டாக இருந்துருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த வெளிச்சத்தில் குளிர் காஞ்சிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஆமாம் எங்கள் பாசம் அப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க இப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கோம் அப்படி தான் இன்றைக்கி நமக்குள்ளேருந்து வல்லமே வெளியே கொண்டு வரணும் அதனால இந்த மனுஷன் கேட்டான் அது எகுத்தில் அற்புதங்கள் நடந்துச்சு கரெக்டு அந்த அற்புதங்கள் எங்கே இப்போ எங்கேன்னு கேட்டான் இப்போ எங்கே வேற ஒன்றும் இல்லை ஒரு பத்து பிசாசு பிடிச்சவங்களுக்கு சுகம் ஆச்சுன்னா இந்த இடம் நிறைஞ்சிரும் ஒரு பத்து பேர் நடக்க முடியாதவன் நடந்துட்டானே இந்த இடம் நிறைஞ்சிரும் பார்க்க முடியாதவங்களுக்கு பார்வை கிடச்சிச்சுன்னா என்ன செய்யும் நிறைய பேரும் அற்புதங்கள் நடந்தால் ஆசிரியத்தை நிரம்பி வழியும் ஜனங்களுடைய மோட்டிவ் என்னென்னா எங்கே பவர் இருக்கோ அங்கே என்ன யார் வருவா பலாப்பழத்துக்கு தேனி இது என்னது ஈஎல்லாம் பிடிச்சி விடணுமா வாங்க வாங்க வாங்க இல்லை நாங்கள் இப்போ பலாப்பழம் வெட்டி வச்சிருக்கோம் அப்படிலாம் கூப்பிட வேண்டியதில்லை நீ வெட்டுறதுக்கு முன்னாடி அது சுற்றிட்டு தான் அந்த ஸ்மெல் அதுக்கு தெரியும் அதுபோல் தயவுனுடைய வல்லமையை விளங்க வேண்டிய காலம் நம்ம எல்லோரும் இப்போ நல்லா ஜபம் பண்ண போகிறோம் அந்த கிதி ஒன்று பாருங்க அற்புதங்கள் எங்கே அதிசயங்கள் எங்கே எங்கே ஆண்டவர் எங்கேன்னு கேட்குறான் ஆண்டோடைய வல்லமை எங்கேன்னு அப்படி ஒரு ஜெபம் பண்ணி முடித்தான் கத்தர் சொன்னார் உன்னோடு கூட நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு என்ன செய் நீ இப்போ மீதியானை மீதியானையரே உன் கையில் கத்தர் ஒப்பு ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய் பரப்பிட்டு போயிட்டான் அவன் ஜெயித்தான் அது நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முதலாவது இந்த கிதியனுடைய ஜபாபி வரட்டும் கேளுங்கள் ஆண்டவர் நீர் என்ன அன்னைக்கு அப்படி செஞ்சிங்களே இன்னைக்கு செய்யுங்க பைபிளில் சொல்லியிருக்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க என்னிலும் பெரிய கிரியர்களை செய்வான் எப்படி இருக்கும் மெராக்கல்ஸ் நீங்கள் புக்கில் புக்கெல்லாம் வாங்கி படித்து பாருங்கள் அற்புதங்கள் எப்படிலாம் நடக்குது அதிசயங்கள் எப்படிலாம் நடக்கும் ஜம்முனுமா கிரியோனுடைய ஜபாவி முதலாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிரியோன் அவனுடைய உள்ளத்தின் வேதனையை அப்படியே சொன்னான் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அற்புதம் தான் என்னடாது அப்படி கையை நீட்டினா கோல நீட்டினா செங்கடல் பிளந்துச்சான் கோலை நீட்டினா தவளை உண்டாயிருச்சான் கோலை நீட்டுனா நைல் நதி என்ன செஞ்சிருச்சு எகிப்தின் நைல் நதி ரத்தமாக மாறிடுச்சான் கோலை நீட்டுனா அந்த எகிப்தின் தலைச்சலாம் செத்துப்பிட்டான் இதெல்லாம் பார்த்து கேட்டு இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நடக்குமா அப்போ அதெல்லாம் எங்கே அதில் ஒரு அற்புதம் நடந்தால் இப்போ என்ன செஞ்சோம் ஜனங்கள் விடுதலை ஏறி வாங்கல உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இல்லை விட்டால் ஃபைத் அற்புதம் நடக்கணும் இல்லை விட்டால் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் என்ன செய்யணும் அற்புதங்கள் நடக்கணும் அப்போ அது வெளியே வரும் அதுக்கு ஒரு ஒரு சாம்பிள் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சும்மா வரும் இது பைபிள் போய் கல்யாண வீட்டில் இடத்துல திராட்ச ரசம் குறைவுபட்டு விட்டதுன்னு சொன்னாங்க எந்த பேசிக்கில் சொன்னாங்க மரியாள் போய் கல்யாண வீட்டில் சொன்ன வார்த்தை என்ன ஏசிட்டு போய் திராட்ச ரசம் குறைவுபட்டுச்சுன்னு எதனால அங்கே போயி அவர்கிட்ட போய் சொல்லணும் சமையல்காரன் போய் சொல்லணும் இல்லை கல்யாண வீட்டுக்காரன் சொல்லணும் ஏன்னா அங்கே பாருங்க ரசம் ஊற்றாமல் போறாங்கன்னு சொல்லணும் காலி ஆச்சு ஆமாம்ன்னு சொல்லணும் இல்லை சமையல் பந்தி விசாரிப்புக்கார்ட்ட போய் சொல்லணும் யார்கிட்ட போய் சொன்னாங்க ஏசுட்டு ஏசுட்டு என்ன காரணம் என்ன பைபிள் சொல்லி இருக்கு இதுவே இவர் செய்த முதலாம் அற்புதம் சரியான அர்த்தம் வெளியரங்கமாய் அவர் செய்த முதலாம் அற்புதம் தான் இது மற்றபடி வீட்டில் டெய்லி இவர் இணைஞ்சிட்டு இருக்காரு அற்புதம் செஞ்சுட்டு இருக்காரு அதான் உண்மை அதனாலதான் வீட்டில் செஞ்சவர் இப்ப எங்க செய்வாரு வெளியே செய்வாருங்கிற நம்பிக்கையில இவங்க போய் சொன்னாங்க திராட்சை என்னென்ன குறைவு உண்டாச்சோ நிறைவுபடுத்திக்கிட்டே வந்தாரு அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியாம என்னென்ன தேவைகள் இருக்கோ குறைவுகள் வந்துச்சோ அதை அவ்வப்பொழுது இயேசு நினைஞ்சிட்டு இருந்தாரு கரெக்ட் பண்ணிட்டே வந்தாரு அதனாலதான் இவங்க வந்து நேரம் ஓடி வந்து யாரும் சொன்னது இயேசுறதுல சொன்னது அப்போ ஒவ்வொரு வீட்டிலயும் என்ன செய்யணும் அற்புதம் நடக்கணும் உங்களுக்கு நடக்கணும் உங்கள் சரீரத்தில் நடக்கணும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நடக்கணும் உங்கள் தொழிலில் நடக்கணும் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் நடக்கணும் அப்போ அது எங்கே வரும் வெளியே வரும் அப்படி ரொம்ப கதை சொல்லுவாங்க கதை ஒரு சம்பவமாக என்னன்னு தெரியாது இந்த பிள்ளைங்கள்லாம் களிமண்ணில் என்ன செய்வாங்க நீங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க நானும் செஞ்சிருப்பேன் இந்த மண்ணில் வீடு கட்டுவாங்க மண்ணில் குருவி செய்வாங்க களிமண்ணில் பார்த்துருக்கீங்களா அப்படி ஏசு இருந்த காலத்தில் செஞ்சாங்களாம் பிள்ளைங்கள்லாம் ஏசுவும் செஞ்சாராம் அப்படின்னு சொல்லுவான் அப்போ பறவைகளை செஞ்சு வச்சிருக்கும்போது ஒருத்தர் செஞ்ச பறவை ரொம்ப அழகாக இருந்துச்சான் உடனே எல்லோரும் பாராட்டினாங்களாம் அந்த பையன் செஞ்ச பறவை பார் எவ்வளோ அழகாக இருக்குச்சு ஆஹா அது பறவை ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் ஏசு செஞ்ச பறவை டக்குன்னு பறந்து போயிடுச்சான் உயிர் பறந்து போயிடுச்சான் அதாவது தான் சிருஷ்டிகருங்கிறத எதை நிரூபித்து கருந்துச்சாரா வீட்டில் நிரூபித்து காட்டினான் அவங்க செஞ்ச பறவை எல்லாம் களிமண்ணில் நின்றுக்கிட்டே இருந்துச்சு ஏசு செஞ்ச பறவை களிமண்ணில் செஞ்சு முடித்த உடனே என்ன செஞ்சிச்சே பறந்துச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் கேட்டிருக்கீங்களா செவிவெளி செய்தி அடுத்து ஏசு ப்ரேயர் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்துச்சான் சின்ன வயசுலேயே எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்துச்சான் அப்போ எல்லா பிள்ளைகளும் ஒரு டைம் வந்தவுடனே எல்லாம் இவர் கூட சேர்ந்து போயிடுச்சான் அப்போது ஒரு நாள் பிள்ளைகளை ப்ரேயருக்கு அனுப்பாமல் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இவங்க கூட போகக்கூடாது இவங்க கூட போ அனுப்ப வேண்டான்னு சொல்லி இந்த பிள்ளைகளெல்லாம் இந்த ஆடு மூடுவாங்க தெரியுமா ஆடை மூடுறதுக்கு ஒரு பெரிய இது மாதிரி வச்சுருப்பாங்க ஓலையில் பார்த்துருக்கீங்களா ம் அதுக்குள்ளே வச்சு ஆட்டு தொட்டிக்குள்ளே வச்சு இந்த பிள்ளைகளெல்லாம் மூடிட்டு மூடி வச்சிட்டாங்க இவர் வந்து கேட்டாராம் யாருமே அவங்கவுங்க பிள்ளைங்களெல்லாம் அனுப்பலையாம் வேண்டாம் அவங்க கூட வேண்டான்னு இல்லை அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்போ ஏசு அன்னைக்கு ப்ரேயருக்கு தனியாகவே போயிட்டாராம் இவர் போய் கொஞ்சம் நேரத்தில் பிள்ளைகளை திறந்து விடலான்னு திறக்க போனால் எல்லாம் ஆடாக மாறி கத்த ஆரம்பிச்சிருச்சான் கதை அழகாக இருக்கு எல்லாம் மிருகமாக மாறி ஆடு மாறி கத்தி உடனே எல்லாரும் அலறி போய் ஐயோயோ ஜபத்துக்கு போயிருந்தால் கூட பிள்ளைகள் உயிரோட இருந்திருக்கும் இப்போதான் ஆகிடுச்சி அல்லாம் ஆடாக மாறிடுச்சின்னு சொல்லி இவரை போய் கூப்பிட்டு வந்தாங்களாம் இவர் வந்து பார்த்து அப்படி ப்ரேயர் பண்ண உடனே எல்லாம் யாராக மாறினாங்களா குழந்தையாக மாறினாங்களா எப்படி அதனால் வீட்டில் இருக்கும்போதே இவர் இந்த அற்புதங்களை நினைஞ்சிருக்காரு செஞ்சுக்கிட்டே வந்தார் அதனால தான் திராட்சரம் குறைவுபட்ட உடனே என்னாச்சு இவர்கிட்ட வந்தாங்க அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அற்புதம் நடக்கணும் ஃபைத்தமில் அற்புதம் நடக்கணும் விசுவாசம் வீட்டில் நடக்கணும் விசுவாசிகள் வீட்டில் நடக்கணும் சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம அங்கெங்கே ஓட வேண்டியதில்லை கத்திர அற்புதம் என்ன செய்யணும் செய்யணும் பண தேவைகள் பொருள் தேவை ஐஸ்வர்யம் படிப்பு வேலை ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு நம்ம என்ன செய்யணும் அற்புதங்கள் நடக்கணும் ஜோமனுமா எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கிதியனுடைய ஜபாவி அற்புதங்கள் வேண்டுமாண்ட ஒரு அற்புதங்கள் எங்கே கேட்குறான் எலிசா எலியாவின் தேவன் எங்கே அடித்தான் பாருங்கள் அப்படியே யோர்தான் ரெண்டாக பிளந்துருச்சு அதான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு அற்புதம் எது எலியாவின் தேவன் எங்கே கிரியோனை போல இந்த நாட்கள்ல அற்புதங்களை எதிர்பார்த்து அடையாளங்களை எதிர்பார்த்து தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னு சொல்லி ஒரு உள்ளத்தில் வேதனையோடு ஜெபிக்கிற அந்த ஆதிகாலத்தை வாஞ்சிக்கிற ஒரு ஜபாவிய கத்த நமக்கு தர முடியாது ஜோ மனுவும் கத்திர நாட்கள் குடும்பங்கள் வீடு ஊழியங்கள் அற்புதங்களை ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அற்புதங்களை நிகழ்த்துவீராக நாமத்தில் உள்ள வல்லமை விளங்கட்டுங்க சா எங்களுடைய பரிசுத்த வாங்கல் மூலமாக மூலமாக இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்ய முடியாது ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவீராக எங்களுடைய ஊழியங்களில் அற்புதங்கள் நிகழட்டும் விசுவாச வீடுகளில விசுவாசிகள் வீடுகளிலே விசுவாசிகளுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒவ்வொரு அற்புதங்களை நிகழ்த்த விடாம பற்றனும் வேண்டும் கூடாது எந்த காரியத்தில் உங்களுக்கு கத்திய செய்யணும் எதிர்பார்க்கோ அந்த காரியத்தை வச்சு நீங்க போராடுங்க அவர் வல்லாமே பெரியவர் ஜெபித்தான் இரவெல்லாம் ஜபித்தான் அவன் ஒரே பாயிண்ட்டுக்கு தான் ஜபிச்சான் அவன் சொன்னான் அந்த ஒரு நீரினை ஆசீர்வதியம் என்று ஜபித்தான் அவனுடைய மைண்ட் ஆசீர்வாதம் தான் அடுத்த நாள் அவனுக்கு சத்ருவாக ஏசா வந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்த போது அந்த சத்ருத்துவத்தை கத்திரனை செஞ்சிட்டாரு அழிச்சிட்டார் அதுபோல் நம்முடைய ஜனத்துக்கு விரோதமான அநேக சத்துருக்கள் இருக்கிறாங்க அநேக சத்துருக்கள் வீடுகளில் பிள்ளைகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள எப்படி பல விதங்களில் அநேக இடங்களில் சத்ருத்துவம் அவனை கொள்ளுவேன்னு சொன்னான் ஆனால் கத்திர அவனுடைய இருதயத்தை தின செஞ்சாரு சுத்தமாக மாற்றினார் அவனுடைய இருதயமே சுத்தமாக மாறிப்போயிடுச்சு ஏசா வந்து ஒன்றுமே இல்லை அப்படியே அழுது ஒப்புறவாயிட்டு போயிட்டான் அவன் வந்தது அப்படியில் வந்தது இருக்குதான் இவன் மேலே பயங்கர கோபத்தில் தான் வந்தான் ஆனால் இவனுடைய ஆண்டவர் இவனை ஆசீர்வதிச்சதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதனால் கொஞ்ச நேரம் நம்முடைய ஜனங்களுக்கும் பயங்கர பகைகள் இருக்குது நம்முடைய ஜனத்தை யாரும் நேசிக்கிறது இல்லை சொந்தங்கள் நேசிக்கிறது இல்லை மற்றவங்க நேசிக்கிறதில்ல நம்ம நன்மை செஞ்சால் கூட அவங்க அதை என்ன செய்கிறது இல்லை எடுத்துக்கிறது இல்லை ஒரு நல்ல கருத்துக்கள் சொன்னால் கூட அவங்க அதை நல்ல கருத்தாக என்ன செய்கிறது எடுத்துக்கிறதில்ல எப்படி ஆகினா நம்ம மேலே பழியை தீர்க்கணும் வஞ்சத்தை தீர்க்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு மைண்டு தான் சொந்தக்காரங்களுக்கு என்ன செய்ட்டே இருக்குது மற்றவங்களை நம்ம வந்து தவறாக தான் புரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்களெல்லாம் பாவிகளை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம தான் என்ன செய்கிறாங்க அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம இப்போ ஜோம் பண்ணுவோம் நம்முடைய ஜனத்தை கத்தரை ஆசீர்வதிக்கணும் ஜனத்தை தெய்வம் ஆசீர்விச்சுட்டா இந்த பகை விரோதம் எல்லாமே செஞ்சிடும் சரியாயிடும் இருபது வருஷம் கழித்து இவனை கொல்லணும்னு புறப்பட்டு வர்ற ஏசாவை இவனுடைய ஆசிர்வாதத்தின் வல்லமை அவன் அப்படியே மைண்ட் அணிஞ்சிருச்சே மாத்திருச்சு நம்ம வேற ஒன்றுக்கும் ஜெபிக்கல ஒரே பாயிண்ட் தான் ஜெபிச்சான் என்ன ஜெபிச்சான் நீரனை ஆசீர்வதித்தாலேயே நானுமை விடுதலை அவனுக்கு தெரியும் தேவனை ஆசீர்விச்சுட்டா நம்ம மேலே ஒருத்தனை நினைச்ச முடியாது கைப்பட முடியாது அப்போ இன்னைக்கு நம்முடைய ஜனத்துக்கு ஒரு பலவிதமான வல்லமைகள் எலும்பி பல தாக்குதலை உண்டாக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தேவனுடைய அணுக்கிரகம் நம்ம பட்சத்தில் இல்லை அதான் விஷயம் உண்மை ஜோமுன்னுமாக எல்லாரும் கதாவே என்னை ஆசிர்வதி என் ஊழியத்த அண்ணீர் ஆசீர்வதி என்னுடைய பேச்சை ஆசீர்வதியும் என்னுடைய வீட்டை ஆசீர்வதியும் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதி என் பிள்ளைகளை ஆசீர்வதி என் தொழிலை ஆசீர்வதி என்னுடைய ஒவ்வொரு பகுதியில் நீர் ஆசி ஆசீர்வதிச்சுட்டா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆவிலாம் இணைஞ்சிரும் கிளியர் ஆகிடு விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அதான் உண்மை வேறு எதுக்கும் அவன் ஜவமுமே பண்ணலை ஒரே ப்ரேயர் தான் என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க அது வேறு ஒன்றும் வேண்டாம் மணிக்கணக்காக போகிறான் அந்த ஒரே பாயிண்டில் கடைசியில் ஆசீர்விக்கப்பட்டான் அடுத்த நாள் பாருங்கள் அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு சு சுத்தமாக மாறிடுச்சு அவன் வந்தான் இவன் அழுதான் அவன் அழுதான் இவன் கட்டி அவன் கட்டி நீ போயிட்டு வரேன்ன்னா ரைட் நான் போகிறேன்ட்டான் போய் முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம் சாது இருபது இதே இதை முதலே செஞ்சிருந்தால் கூட பிரச்சனை தீர்ந்துருக்கும் போல தெரியுது இருபது வருஷத்துக்கு முன்னாலே தீர்ந்துருக்கும் போட்டு ஜோம் எல்லாரும் நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஆசிர்வதிக்கப்படணும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்க பண்ணணும் ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும் சும்மா ஆசீர்வாதம்னா சோறு சாப்பிட்றது ஆசீர்வாதம் இல்லை டெய்லி சாப்பாட்டு கொடுப்பாரு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பார் ஒரு வேலையை கொடுப்பார் ஒரு வசதியை கொடுப்பாரு இதெல்லாம் ஆசிர்வாதம் இல்லை தெய்வனுடைய ஆசீர்வாதங்கன்னா சத்துருவ மித்துருவாய் மாற்றுறது எதிர்ப்பு அப்படியே என்ன செய்வது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துக்களும் அவனோட சம சமாதானமாகும்படி செய்வார் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்ன்னா நம்முடைய வழி கிளியராகிடுச்சுன்னு அர்த்தம் நம்முடைய வழி கரெக்டாக இருக்கும்போது எல்லா வல்லமையும் கீழ்ப்படுத்திடுவார் ஜோமான கொஞ்சம் நேரம் கதாவை என்னை ஆசிர்வதியும் என் பிள்ளைகளை ஆசிர்வதியும் என் ஊழியத்தை ஆசீர்வதியும் என்னுடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும் நான் செய்கிற ஒவ்வொரு சின்ன ஊழியமானாலும் அதை நீர் ஆசிர்வதி அப்படி ஆசீர்வதிச்சா போதும் ஈஸாக்கு ஆசீர்வதித்தார் யக்கோபை ஆசீர்வதித்தார் அப்படிலாம் ஆசீர்வதித்ததுனால தான் அவங்க எல்லாம் நிற்கிறாங்க ஏசு தன்னுடைய பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளெல்லாம் சிறு பிள்ளைகளை வர ஆசீர்வதித்தார் அதுபோல நாமும் இந்த நாட்கள் ஆசிர்வதிக்கப்படும் உங்களுடைய ஆசீர்வதிக்கப்படட்டும் சத்துக்களை பத்தி பயப்படாதீங்க எதிர்ப்பை பத்தி பயன்படாதீங்க எதிர்ப்பு சத்துருக்களை பத்தி கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் தேவன் ஆசீர்வதித்தவனை ஒரு தொட முடியாது ஏதோ அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை தடை பண்ண கூடாதுன்னு ஒரு குறி சொல்றான் இருந்தது அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஹலோ லூயா என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும் என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும் நீர் என்னை ஆசீர்வதிக்கமாண்டவரு எல்லாம் எதிர்ப்புகளை கண்டு பயப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் எல்லாம் சரியாகிவிடும் எழும்புகிற வல்லமைகளுக்கு கத்திர ஒரு முடிவு உண்டாக்கணும் நம்முடைய ஜனத்துக்கு உரோதமா எழும்புகிற வல்லமைகள் வாய்க்காதே போக வேண்டும் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நம்முடைய ஜனத்தை குறித்து தவறான விளக்கங்கள் தவறான விதங்கள் எதிர்ப்பு என்ன செஞ்ச ஆள் ஜனங்கள் எல்லாம் கத்த தண்டிக்கணும் சிக்ஷிக்கணும் அப்புறப்படுத்தணும் அடிக்க முடியாது உங்களுக்காக தான் இந்த ஜபாம் ஜனங்களுக்கு எந்த ஒரு வல்லமையானாலும் கத்தரதை மடங்கடிக்கணுங்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நல்ல ஜமணம் நமக்கு விரோதமா எலும்புகிற ரெண்டு சக்திகள் இருக்கு ஒன்னு மனித சக்திகள் மற்றொன்று கண்ணுக்கு புலப்படாத அந்தகார வல்லமை ரெண்டுமே ஆஹ் போராடுகிறது நமக்கு விரோதமாய் நம்முடைய வார்த்தைகளுக்கு உரதமாய் நம்முடைய ஊழியங்களுக்கு உரதமாய் நம்முடைய குடும்பத்துக்கு உரதமாய் நம்முடைய நன்மைக்கு உரதமாய் நம்முடைய சுகத்துக்கு உரோதமாய் இதுபோக நம்முடைய விசுவாசத்துக்கு உரதமாய் பரிசுத்தத்துக்கு உரோதமாய் பிரதிஷ்டைக்கு உரோதமாய் நம்முடைய தெய்வீகத்துக்கு உரதமாய் நம்முடைய சியோனை நம்முடைய எரிசிலமை நாம் அடையக்கூடாதுபடி இப்படி சண்டைகளும் தத்த சச்சரவுகளும் எதிர்ப்புகளும் கசப்புகளும் வைராக்கியங்களும் இப்படி பல விதங்களில் இன்னொரு பகுதியில் பார்த்தா சரீரத்தில் வியாதி மனதில் போராட்டம் சரீரத்தில் உபோத்திரமும் வேதனை இப்படிலாம் இருக்கு இவைகளெல்லாம் இப்போ எதிர்த்து நம்ம போராடட்டா வேற யார் போராடுவா நம்ம நமக்காக நம்ம சாப்பிடணுமே அதுபோல நமக்காக நம்ம தான் போராடணும் உங்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் தான் அழணும்னு சொல்லியிருக்கு அதனால கொஞ்ச நேரம் நல்லா ஜோமணும் உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் ஆப்போசிட்டா நீங்கள் ஃபீல் பண்றீங்களோ அந்த வல்லமையை எதிர்த்து நீங்கள் நில்லுங்க கத்தர் இன்றைக்கு அதை தள்ளட்டும் அது இல்லாமல் வல்ல மேல நிர்மலமாக்க முடியாது போராடு பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள் பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகளை நிர்மலமாக்குள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிய கட்டுகிற விரோதமாய் குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய் படிப்புக்கு அன்பரே வாழ்க்கைக்கு வருங்காலத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் தடை செய்கிற ஆவிகளை கட்டுகிறேன் பிள்ளைகளுடைய சமாதானத்துக்கு ஒருதமாய் போராடுகிற வல்ல மேலே அழியும் பிள்ளைகளுடைய படிப்புக்கு உரோதமாய் போராடுகிற வல்ல மேல ஆவிக்குரிய தன்மைக்கு உரமாய் போராடுகிற வல்லமே அழியும் பிள்ளைகளுடைய பிராயத்துக்கு உரோதமாய் போராடுகிற வல்லமே அழியும் வேலைகளுக்கு உருவமாய் போராடுகிற வல்லமே அழியும் பிள்ளைகளுடைய விவாதத்துக்கு போராடுகிற வல்லமே அழியும் பிள்ளைகளுடைய ஊழியர்களுக்கு போராடுகிற வல்ல மேல குடும்பங்களை என்னென்ன ஆவி போராடுதோ அந்த ஆவிகள் எல்லாம் முறியடியும் சபைகளுக்குள்ளைகளுக்குள் உங்களுடைய பிரதிஷ்டுக்குள் உங்களுடைய விசுவாசத்துக்குள் உங்களுடைய உங்களுக்கு விரோதமாய் வல்லமைகளை ஃபீல் பண்றீங்களா அதெல்லாம் இப்ப அடிச்சு அடிக்கணும் தமிழ சொல்லுவான் பாம்பு சிறுசா இருந்தாலும் கம்பு பெருசா இருக்கணும் அது போல பிரச்சனை சிறுசா இருக்கும் போதே நீங்க அடிச்சு நொறுக்கிடணும் அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு அது பிசாசா மாதிரி அது செய்வனையா மாதிரி உனக்குள்ள வந்து பயங்கரமா உண்டைய வாழ்க்கையை நாசமாக்கின பிறகு நீ எதிர்த்து செய்ய முடியாது நிக்க முடியாது மொளையிலேயே அதை நினசயணும் கிளியிடணும் உடனே இன்னைக்கு தான் அது ஆவியானவர் இன்னைக்கு இந்த இந்த கத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார் ஊக்காரங்களுக்கும் இந்த ஜபத்தில் விசுவாசிகளுக்கும் அடி விழுந்துடும் எரிதோ உடையோ உனக்கு இருக்கிற இறங்கி வந்தார் இந்த நாட்கள் நம்முடைய ஊழியத்தில் நல்ல ஒரு திறந்த வாசல் நல்ல ஒரு திறந்த வாசல் அதாவது நம் சுவிசேஷன் சொல்லுகிறதுக்கு மாத்திரமல்ல ஜனங்கள் போய் ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியத்தின் நிமித்தம் ஜனங்கள் வர வேண்டும் இந்த இடத்தை நிரப்ப வேண்டும் அது ஒரு பெரிய ஆசை நமக்கு வேற உலக பிரகாரமாக நமக்கு வந்து சொத்து சோகங்கள் நம்ம கேட்கறது நமக்கு ஆத்மாக்களை தான் நம்ம கேட்குறோம் அதுதான் நம்முடைய விண்ணப்பம் அவர் இரத்தம் சிந்தினது அதற்காகத்தான் ஜனத்தை மீட்கும்படியாக அவர் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் அது அப்படினால கத்தர் இந்த நாட்களில் எந்த அற்புதங்களை நடப்பித்து பெரிய காரியங்களை செய்து கத்தர் இந்த இடத்தை ஊழியத்தின் மூலமாக இந்த ஊழியத்தில் ஒரு திறந்த வாசலை கட்டளை அடையாளமாக ஆயிரக்கணக்கான எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேணும் சுவாமி இந்த உலகத்துல வேற ஒன்னு எங்களுக்கு வேண்டாங்க பதிலாக உங்களுடைய ஜீவனுக்கு இடாக தருவேன் சொன்ன வர்சனத்தை நிறைவேற்றுங்க தாவை எங்களுக்கு இந்த இடங்களை நிரன்பி சுவாமி ஜங்கள் வெளியே நிக்கணுங்களை ஊழியர்களுக்கு ஒரு ஆழமான சுத்தி இருப்பை எப்பொழுதும் தெய்வம் கட்டல இந்த நாட்களில் ஒரு சுத்தி இருப்பின் காலங்களாக இதை மாற்ற முடியாது ஒரு சுத்தரிப்பு ஒரு ஆயிரத்தம் எப்பொழுது இருக்கணும் கச்சாவே ஜனங்களுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள சபைக்குள்ள கத்தாவே எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுத்திகரிப்பு பரிசுத்தமாகதல் சுத்திகரிப்பு பரிசுத்தமாகுதல் ஆமா ஒரு சிலர் நெருக்கமான பாதையில் போகிறாங்க கொடூரமான வியாதி கொடூரமான வியாதிகள் பலவிதமான பிசாசின் போராட்டங்கள் சில குடும்பங்களில் பிரிவினைகள் சில குடும்பங்களில் சின்ன சின்ன கலக்கங்கள் இப்படிலாம் பல குடும்பங்கள் ஒவ்வொரு விதமான பாதையில் போகிறார் அதனால இந்த நாட்கள் கேடு இந்த விசாசின் கிரியைகள் என்னென்ன குடும்பங்கள்ல கொஞ்சம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறதோ கத்தர் வல்லமைகளை வேறோட பிடுங்க முடியாது ஒரு மீட்பை தர முடியாது கத்தாவை வியாதியினால ஒரு சில சகோதரிகள் சகோதரர்கள் பலவீனங்களினால தாக்கப்பட்டிருக்கிறார்களே கத்தர் அவர்களுக்கு யுத்தம் செய்யுமாண்டவரே அவர்களுக்கு பலனை கூடும் சத்துவத்தை கூடும் சுகத்தை கூடும் ஆரோக்கியப்படுத்தும் சௌக்கியம் உண்டாக்கவும் அண்ணவரை வியாதியில போராடுகிறவர்களுக்காக போராடுகளுக்காக செமிக்கிறோம் சாசுகளை ஒரு போராடுகளுக்காக செபிக்கிறோம்